தலைப்பு பொறுமை எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோவப்படுவது உரிமையின் வெளிப்பாடு எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மெளனமாயிருப்பது உறவு நிலைக்க வேண்டுமென்ற நிலைப்பாடு படித்ததில் பிடித்தது அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ரேவதி கணேசன்